இவளும் வெண்மதி போல் திருமுகத் தறிவை செழுங்கடல் அமுதினில் திறந்த அவளும் நின் நாகத்திருப்பதும் அறிந்தும் ஆசிலும் ஆசை விடால்கண்ணி கொல்லியம் பாவை நின் தாழ்நயந்திருந்த இவளைச் சொல்லு உன்மனத்தால் எண்ணிறந்திருந்தாய் எடவெந்தை அந்ததிதானே திருமங்கையாழ்வார் திருவிடவெந்தை என்னும் திவ்வதேச செம்பெருமானை இந்த பாடலாலே மங்களாசாசனம் பண்ணுகிறார் ஆறு திவ்ய பிரபந்தங்களை திருமங்கை ஆழ்வார் பாடினார் அவ்வாழ்வார் ஆழ்வாராவதற்கு முன்பாக கள்ளராக இருந்து எத்தனையோ இடத்தில் எப்பப்படியோ திரிந்தார் கடைசியாக பகவானிடத்தில் திருமந்திர உபதேசத்தை பெற்று பரம பாகவதராய் பக்தராய் ஆறு பிரபந்தங்களை பாடினார் அதிலே முதல் பிரபந்தம் பெரிய திருமொழி என்னும் பெயர் பெற்றது ஆயிரத்தி எண்பத்தி நாலு பாடல்கள் உடையது அதில் இந்த பத்து பாடல்கள் முக்கியமான ஒரு கருத்தை தெரிவிக்கின்றன சாதாரணமா லோகத்தில் ஒரு வழக்கு பேச்சு உண்டு மனித நிண்ணத்தை செய்யணும் ஆசைப்படுகிறான் ஆனால் தெய்வமத்தை தவிர்த்து விடுகிறது என்று தமிழையும் பேசுகிறோம் ஆங்கிலத்திலையும் பேசிக்கொள்ளுகிறோம் ஆனால் உண்மை என்ன தெரியுமோ அந்த வார்த்தை அவ்வளவு நேரடியாக உண்மை கிடையாது தெய்வம் எப்போதும் ஆசைப்படுகிறது மனிதன் தான் தவிர்த்து விடுகிறான் இதத்தான் இத்திகாசங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றன புராணங்களும் ஏற்றுக்கொள்ளுகின்றன வேதங்கள் உபனிஷத்துக்களும் இதையே கோஷிக்கின்றன பகவான் எப்போதும் நாம் நல்வழிப்பட வேணும் என்னும் நல்லத்தை நினைத்து நல்லத்தை செய்ய வேண்டும் என்றுதான் நம்மை பிறப்பித்தான் நமக்கு உடர கொடுத்தான் வாழ்க்கையை கொடுத்தான் அறிவை கொடுத்தான் அவன் எந்த நம்மை சிரஷ்டித்தானோ அதில் ஈடுபடாமல் நான் தான் அத்தை மறந்து எங்கெங்கேயோ சம்சாரத்தில் உடலுகிறேன் அதை திருவங்கி ஆழ்வார் அனுபவத்தோடு தெரிந்து கொண்டார் திருமான் நம்முடைய நன்மைக்காகத்தான் படைத்தான் ஆனால் யானோ வெண்ணியே வேண்டி விழுபொரு கிணங்கி வேர்க்கனார் கலவியே கருதி நின்னவானில்லா நெஞ்சனை விட ஏன் என்று திருமங்கி கூற்று எப்ப புரியோ வேண்டினேன் ஓடினேன் தவறான வழிக்கு வாடினேன் வாடி வருந்தேன் மனத்தால் இடும்பையில் கூடினேன் கூடி இளையவர் தம்மோடும் அவரவர் தளவியே கருதி ஏதேதோ ஆசை காமத்துக்கும் கோமத்துக்கும் வசப்பட்டு போனேன் இப்போது உன் திருவருளுக்கே இயங்கி இருக்கிறேன் என்று நல்ல மார்க்கத்தில் திரும்பி வந்தார் அதனாலே மேன் ப்ரபோசஸ் அப்படிங்கிறக்காரர்கள் அவ்வளவாக ஏற்றுக்கொள்ளுவதில்லை அவர்கள் சொல்றது காட் எப்பவும் ப்ரபோஸ் பண்ணிட்டு தான் இருக்கார் விரும்பி கொண்டுதான் இருக்கார் தான் டிஸ்போஸ் பண்ணிவிடுகிறார் அப்படி இல்லாமல் அவர் எதற்காக படைத்தாரோ அதை ஏற்றுக்கொண்டால் போதும் அப்போ நம்ம மோக்ஷத்துக்கு போகணும்னு ஆசை இருக்கு இந்த வாழ்க்கையே தர்மத்தின்படி வாழணுங்கிற ஆசை இருக்கிறது பெருமானிடத்தில் தான் விண்ணப்பிக்க வேண்டும் அப்ப ஏற்றுக்கொள்ற உரிமை நம்மது பெருமானதுவும் நம்ம கிட்ட கிளீடு பண்ணிட்டு இருப்பார் நாம் அனுமதிக்கிறோம் என்கிற பெருமைக்காக நான் சொல்ல வரலைப்போ எப்பவுமே அவர்தான் தலைவர் அவர்தான் முதலாளி அவர் தன் திருவுள்ளத்தால என்ன நினைக்கிறாரோ அதன் வழிதான் நாம் நடக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கை நன்றாக அமைய வேண்டும் பகவானிடத்துல தாராளமாக கேட்கலாம் அறிவு மலர வேண்டும் ஆனந்தம் பெருக வேண்டும் பக்தி தழைக்க வேண்டும் எல்லாரும் நன்னா இது ஒன்னொன்னுத்துக்கும் பெருமானிடத்தில் வேண்டிக் அப்ப லோகம் க்ஷேமமா இருக்கிறதுக்கு நன்னைய நோக்கியே போவதற்கு பெருமான் எப்போதும் திருவுள்ளத்தில் கொண்டிருக்கிறார் இது உலகம் முழுக்க நன்னதா இருக்கிறதுக்கு மட்டுமல்ல யான் ஒருத்தன் நன்னா இருக்கணும்னு நினைக்க போறது யாரு அதே பகவான் தான் அப்ப அவன் மனத்தால் நான் நன்னா அப்படி நினைக்கிறது தான் என் நன்மைக்கு மிக முக்கியம் என்னை இவா யார் யாரையோ நாம் நம்பி உண்மையில் எனக்கு பேரு கிடைப்பதற்கு உயர்ந்த கதி கிடைப்பதற்கும் இப்பூ உலகத்தில் நன்கு வாழ்வதற்கும் பகவானுடைய திருவுள்ளத்தில் கருணை அவனுடைய கிருபை அவனுடைய அருள் இதுதான் தெரிவிக்கிறார் என்னிருந்தாய் இடவெண்டை எந்த பிரானே திருவிட வென்ற பெருமானே நாம் மனசால் நினைச்சு என்ன பிரயோஜனம் உன்மனத்தால் என்னந்திருந்தாய் தேவரியருடைய திருவுள்ளத்தாலே என்ன நினைத்திருக்கிறீர் பெருமாள் திருவுள்ளம் கனிந்து சிரிசின்றே பதில் சொன்னார் அழி நாம என்னைக்குமே ஒன்னையேதான் நினைச்சிருக்கோம் உங்களை போல மனிதர்களைப் போல மாத்தி மாத்தி இன்னிக்கு ஒண்ணு சோறு கண்டா ஒண்ணு சோறு காணாட்டா ஒண்ணு நாம நினைச்சது கிடையாது நீங்கள் நல்வதிப்பட வேண்டும் முக்தியில் ஆசையோடு வரவேண்டும் நம் பக்தனாக வாழ வேண்டும் இதைத்தான் எப்போதும் நினைத்து கொண்டிருக்கிறேன் ஆனால் நீ தடுத்து கொண்டிருக்கிறாய் மழை ஓஹோன்னு தொற்றது எல்லாரும் நினைஞ்சுட்டா ஒத்தரையோ ஒருத்தர் நினையல கிட்டக்கு போய் பார்த்தேன் கொடையை பிடித்து கொண்டிருந்தார் அப்ப அவர் நனைய மாட்டார் மழையா புற்றம் எல்லாரும் நினைச்சு மழை தன் பேரில் எம்பெருமான் கருணை மழையை புரிகிறான் அனைவரும் நினைகிறார்கள் என் பேர்லது படலையனா நான் என்ன காப்பாத்திட்டேன் நீ என்ன என்ன காப்பாத்துறது என் வழி எனக்கு புரியன் அப்படின்னு ஒரு கொடையை நாம் வைத்து மறைத்து அப்ப நம்ம நினைப்பு நம்ம நினைவு மாறி போச்சு நாம தடுத்துருக்கிறத நெருச்சிட்டோம்னாலே பெருமான் தானே அருள் பொழிய போகுறான் இப்போ ஒரு இடத்துல அணை போட்டு தண்ணீரை இந்த பக்கம் தேக்கி வச்சிருக்கான் அணையில போட்டுருக்கேட்டை கதவை எடுத்துட்டோம் இந்த புறத்துல ஓடிவான்னா கூப்பிடணும் எப்ப கதவை தூக்கிட்டமோ வெள்ளத்தை போல சீரி பாய்ந்து கொண்டு தண்ணீர் ஒன்றுரும் இன்னொன்னு பாருங்க கிணத்து தோண்டின்றே போறேன் இப்பதான் புதுசா கிணறு எடுக்கிறோம் தோண்டிகிட்டே போறோம் எல்லா கல்லையும் எடுத்தும் மண்ணையும் எடுத்தும் கீழே உடனே ஊற்றாக பீச்சி அடித்தது தண்ணீர் சொன்னார் தண்ணீரை வெளியில இருந்து எடுத்துட்டு போய் கீழே கொட்டியா வச்சோம் கீழே தான் தண்ணீர் இருக்கு அத கல்லு மூடி கொண்டிருந்தது விலக்கியவுடன் தண்ணீர் கட்டிவிட்டது ஒரு அழுக்கான ரத்தினம் ரத்தனத்தில் இருக்கிற அழுக்க போச்சு உடனே ரத்தம் ஒளிமயமா தெரியறது ஒளியனா ரத்தனத்தில் புதுசாவா புகத்தினேன் இல்லையே அதே ஒரு பக்கத்துல கேட்டு போட்டு அணையில தண்ணீரை தேக்கி வச்சிருக்கோம் தண்ணீரை புதுசாவா அந்த இடத்துல கொண்டு தேக்கணும் இல்ல கேட்டை எடுத்த விற்பாடு தண்ணீரே வாவானா கூப்பிட வேண்டும் அதே போலத்தான் பெருமானுடைய கருணை அது எப்போதும் உலகு நானத்தை மறைத்துக் கொண்டிருக்கிறேன் மறைப்பை எடுத்தாச்சுன்னா தன்னடைய ஓடிவந்து அவரை கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது ஆகையாலே பகவானுடைய திருவுள்ளத்தில் என்ன நினைக்கிறார் அவர் எப்போதும் அருள் குறிய நினைக்கிறார் அந்த நினைவாலதான் லோகம் வாழ்கிறதே தவிர இது நாம ஏதோ நினைக்கிறதுனால அல்ல ஆனா நமக்கு ஒரே ஒரு நினைவு வேணும் என்ன நானே காப்பாத்தி கொள்வேன் எம் வழிய நான் பாத்துக்கிறேன் நீ யார் எனக்கு அப்படின்னு தடுத்து கொண்டிருக்கிறோம் அல்லவா அந்த நினைவு மாறிவிட்டதாலே பெருமானுடைய நினைவு என்கிற அருள் நம் மேல் பொழிகிறது ரொம்ப முக்கியமான கருத்து அப்ப தெய்வத்தினுடைய அருள் தெய்வத்தினுடைய நினைவு பகவான் எடுத்துக் கொண்டிருக்கிற சங்கல்பம் அந்த உறுதி தான் நம் வாழ்க்கைக்கு ஆதாரம் இப்ப இதை விதுரர் திருத்தராசிர தெரிவிக்க போறார் திருத்தராசரா எனமோ நீ உருசி கொண்டு உன் பிள்ளைகளுக்கு அரச சம்பாதிச்சு கொடுக்கற போதே நினைச்சிட்டு கண்ணன் என்ன சங்கல்பிக்கிறானோ அதுதான் நிகழப்போகிறது காத்திருந்து பால் நான் நினைச்சு பிரயோஜனம் இல்லை நீ நினைத்து பிரயோஜனம் இல்லை அந்த சண்டையோட போகும் ஜெயிக்க போகும் அர்ஜுனனே நினைத்தும் பிரயோஜனம் இல்லை கண்ணன் என்ன நினைத்திருக்கிறான் தான் முக்கியம் இதை எப்போதோ சகதேவன் சுட்டி காட்டினான் இப்பதான் கண்ணன் பாண்டவ தூதனாக புறப்படுகிறார் இனிமேதான் தூது வர போறார் வந்து விஷயத்தை சுருக்கார் அதுக்கப்புறம் கண்ணன் வரப்போகிறார் இதெல்லாம் மேல நடக்க போற கதையின்னு வச்சுங்க கண்ணன் தூது வந்த போது அப்போது ராஜ கதைக்கு வந்தார் வரணும் என்னென்ன பேசணும் பேசணும் வர வேண்டாமா தர்மபுத்திரன் அர்ஜுனன் பீமசேனன் எல்லாரும் இருக்கிற இடத்துல அமர்ந்து கண்ணன் பேசினார் நான் என்ன பேசணும்னு கேட்டான் தர்மபுத்திரன் எனக்கு என்ன தெரியும் உங்களுக்கு தெரியாததா நல்லது எதுவோ ரெண்டு பட்சத்துக்கு நல்லதை பேசணும் அர்ஜுனனு மாமோதித்தான் பீமனும் மாமோதித்தான் நக்கலனும் அண்ணாக்கள் சொன்னத்தை ஒத்து நூட்டார் கடைசியில சகதேவன் வந்தார் என்னத்துக்கு வீணா என்ன பத்தி பேச போறே இந்த யுத்தம் கடைசியில் நீ என்ன நினைத்திருக்கிறாயோ அதன்படிதான் முடிய போகிறது இந்த திரௌபதி குழலை விரித்தாலன் முடித்தாலன் எங்களுக்கு அரசு கிட்டினாலன் கிட்டாவிட்டாலன் எத்தனை பேர் உயிர் போனாலன் போகாவிட்டாலும் நீ என்ன நினைச்சிருக்கியோ அதான் நடக்க போது அந்தத்தில் முடியும் வகை அடியேற்கு தெரியுமோ ஆதிமூர்த்தி தொங்குத்த குழலைவன் முடித்தாலன் விரித்தாளன் திரௌபதி தன்னுடைய குடலை முடித்தால் என்ன விரித்தால் என்ன எங்களுக்கு அரசு கிட்டினால் என்ன கிட்டாவிட்டால் என்ன அந்தத்தில் முடியும் வகை அடியேற்கு தெரியுமோ இந்த யுத்தம் கடைசியில் எப்படி முடிய போறது இது எங்க கொண்டு போய் விட போறதுங்கிறது எனக்கா தெரியும் ஓ ஆதிமூர்த்தி நீ என்னோ அப்ப தெரிஞ்சுக்க வேண்டியது நீயாச்சே இந்த பாட்டை ரெண்டு விதமா பொருள் சொல்லலாம் அந்தத்தில் முடியும் வகை தெரியுமோ ஆதிமூர்த்தி அப்ப எனக்கு தெரியாதுன்னு அர்த்தம் இல்லைன்னா ஒரு புஷ்டாப்ப இடத்த மாற்றுவோம் நீ நினைச்சபடிதான் இந்த சண்டையை கொண்டு போய் முடிக்க போகிறாய் நாடகம் என்று சகதேவன் கேட்டு கண்ணனை நடக்க கூடாது அடைச்சிட்டா போறோம் எங்களுக்கும் இதில் ஆசை இல்லை துரியோதனனுக்கும் பெரிய ஆசை ஒண்ணு இல்லை நீ தான் இதை அப்ப தெய்வம் தானே பிரமாணமாக உள்ளது பகவான் என்ன சங்கல்பிக்கிறானோ நடக்க போகிறது நம் நினைவால் நடக்கப் போவதில்லை அவன்தான் அருள் புரிய வேண்டும் இந்த விஷயத்தை மகாராஜ சாத்தியி திருச்சதே திரிதேந்திராய தானி இமானி நிபோதமேன் ஓர் இந்திரன் பிரகஸ்பதி ஆகியவர்கள் பேசிக்கொள்ளுகிறார்கள் சத்வாரியாக மகாராஜ சாத்தியடன் பலன் கொடுக்க கூடியவை என்று நாளும் உடனுக்குடன் பயன் கொடுக்கும் எவை தேவதான சங்கல்பம் தெய்வத்தின் விருப்பம் தேவதகளுடைய விருப்பம் சங்கல்பம் அடுத்து அனுபாவம் சீமதாம் நல்ல திறமையுடையவர்களுடைய அனுபவம் அல்லது திறமை நல்ல மகான்களுடைய திறமை அது உடனுக்குடன் பயன் கொடுக்கும் மூணாவது வினயம் கிருத்த வித்யான சான்றோர்களுடைய பணிவு படிக்காதவனுடைய பணிவு ஒண்ணுமில்லாதவனுடைய பணிவல்ல மெத்த பணிவு வினயம் கிருத்த வித்யானாம் விநாசம் பாபகர்மனாம் கடைசியாக பாபகர்மங்கள் பாவிகள் பாவிகளுடைய விநாசம் அவர்களுடைய அழிவு இவை நாளும் உடனுக்குடன் பயன் கொடுக்கும் தெய்வத்தினுடைய சங்கல்பம் உடனே பலன் கொடுக்கும் மகான்களுடைய திறமை உடன் பயன் கொடுக்கும் நெத்தப்படித்தவர்களுடைய பணிவு உடன் பயன் கொடுக்கும் பாபிகளுடைய அழிவு உடனுக்குடன் பயன் கொடுக்கும் இந்த நாளின் யோகா அது முதல் விஷயத்தை தான் இவ்வளவு நேரம் விளக்கினேன் பெருமானுடைய சங்கல்பம் அவர் எடுத்த முடிவு கண்டிப்பாக நிறைவேறும் விபீஷணனுக்கு அபயப்பிரதான உறுதி எல்லா ஜீவராசிகளிடத்திலிருந்தும் விபீஷணனுக்கு அபயம் கொடுத்தேன் கொடுத்தேனு கொடுத்ததுதான் அப்ப பெருமானத்தை உறுதியாக ஏற்கிறானோ அது நடக்கும் ஸ்ரீ வேதாந்த தேசிகன் பாதுகா சஹசிரம் அத்மா திருமானுடைய திருவடிகள் பாதுகைகள் திருவடிகளை தாங்கும் பாதுகை அதை காத்து கொடுக்கும் அதை பத்தி ரொம்ப கொண்டாட்டமா பாதுகாசாஸ்திரம் பாடினார் யாருக்கு பட்டாபிஷேகம் கட்டணும்னு கை கை ஆசைப்பட்டாள் பரதனுக்கு பட்டனன்னு தாய் ஆசைப்பட்டாள் கைகை சரி என்று தந்தையும் ஆமோதித்து விட்டான் அப்ப தாய் ஆசப்பட்டு தந்தை ஆமோதித்தான் பரதனை குறித்து அடுத்து மக்கள் ஆசைப்பட்டு கந்தை ஆமோதித்திருந்தான் ராமனுடைய பட்டத்துக்கு மக்கள் ராமனுக்கு பட்டாபிஷேகம் பட்டம் கிடைக்கவில்லை மக்கள் ஆசைப்பட்டு இருந்த ராமனுக்கும் பட்டம் கிடைக்கவில்லை கடைசியில் பாதுகைக்கு பாதுகா பட்டாபிஷேகம் நந்தி கிராமத்தில் நடந்தது சித்திரூடத்துக்கு போய் ராமனை விழுந்து வணங்கி நாட்டுக்கு திரும்ப வர வேணும்னு வேண்டினார் ராமன் வரவில்லை தன்னுடைய பாதுகைகளை கொடுத்து அனுப்பினார் அந்த பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணிதா பதினாலு வருஷமும் நாட்டை ஆண்டு கொண்டிருந்தான் பரதன் நமக்கு ஆச்சரியமா யார் ஆசைப்பட்டா பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணு தெய்வமற்ற பிரமாணம் தெய்வம் ஆசைப்பட்டு விட்டது அப்ப அதுதான் நடக்க போகிறது எத்த தெய்வம் விரும்புகிறதோ உடனே நடக்கும் திறமை மகான்களுடைய திறமை உடன் பயன் கொடுக்கும் இதே விதர் அரக்கு மாளிகையிலிருந்து பஞ்சபாண்டவர்களை காப்பாற்ற தன் திறமையை உபயோகப்படுத்தினார் அல்லவா அப்ப மகான்கள் திறமையோடு இருக்கா நமக்கு ஏதாவது கட்டம் வருதுன்னு தாராளமா மகான்களை பிரார்த்திக்கலாம் அவா திறமையால நம்முடைய கட்டத்தை நீக்கி கொடுப்பார்கள் அது உடனுக்குடன் பலன் கொடுக்கும் அடுத்தது மகான்கள் மெட்ட படித்தவர்களுடைய பணிவு பீஷ்மாச்சாரியர் சண்டை போட்டுட்டே நிரம்ப படித்தவர் அப்ப அவரை கொல்ல முடியல கோவங்க இருக்கு கண்ணன் அர்ஜுனானி வீராப்பு பேசினேன் சண்டை முடிஞ்சு போடும் முடிஞ்சு போடும் பத்து நிமிஷம் முடிச்சிருவேன் ஒரு நாள்ல முடிச்சிருவே ஒண்ணுமே இல்ல இனிமே ஒன்ன நம்பி பிரயோஜனம் கிடையாது விட்டே நான் என்று கண்ணனை குதிச்சால் இத்தனைக்கு ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு பிரதிக்யம் பண்ணிருக்கார் கண்ணன் எதிர் பிரதிக்யம் பண்ணிருக்கார் நான் கண்ணன் ஆயுதம் எடுக்க வைக்கிறேன் என்று அவர் உறுதி கொண்டுள்ளார் கடைசியில தன்னுடைய உறுதியை பொய்யாச்சி கண்ணன் பீஷ்மருடைய உறுதியை நெய்யாற்றினார் கையில சக்கரத்தை எடுத்துமர கொள்றதுக்காக போனார் இறங்கினார் கவச்சத்தை காத்து அப்போதே அடிபணிந்தார் அப்ப மெத்த படித்த மகான் அவருடைய பணிவு எவ்வளவு மெச்சத்தக்கது ஒரு வினய ஆஞ்சநேய சுவாமி என்ன வீரம் என்ன படிப்பு என்ன மேதா இது இத்தனை பேச்சுவன்மை எத்தனை இருந்தாலும் ராமன்ன சான்றனுடைய பணிவு எப்போதும் உடனே பயனை கொடுக்கும் கடைசியா பாபியோட நாசம் ராவணன் அழிந்தான் போச்சு லங்கைய வாழ்ந்து போச்சு விபீஷனுக்கு பட்டாபிஷேகம் கிரண அழிந்தான் உடனே பிரகலாதனுக்கு பட்டாபிஷேகம் ஓஹோ நடந்தது அப்ப பாபிகள் இருக்கிற வரைக்கும் கட்டப்படும் அழிஞ்சு போயிட்டா உடனுக்குடன் பலம் கொடுக்கும் அப்ப இந்த நாளும் உடன் பயன் தரக்கூடியவை என்று இந்திரனும் பிரகஸ்பதியும் பேசிக் இந்த நாளையும் மனத்தில் நங்கு வைத்துக் கொள்வோம்